சுவை குருக்கிரு கந்தரனுபூதி அதுல நம் மரு நிம் குமராமரா நம் குமராமரா சூழ மிருகாச்சம் வள்ளிதேவசனாத்தமரணம் ஜெய ஜய சுமியோம் மயூராதிருடம் மகாபாச்சியூடம் மனோஹாரிஹம் மச்சித்தகேகம் மகிஹி தேவதேவம் மகி தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முதல் மூணு ஆடியோ முன்னால் சொன்னது அந்த இது கந்தரனுபூதிக்கு ஒரு முன்னுரையாக ஒரு ப்ரீஃபேஸ் ஒரு முன்னுரை உத் உத்காத்தம் சொல்லுவார்கள் ஒரு அவதாரிக்கை மாதிரி சொன்னது முதல் மூணு ஆடியோல குமரா ஒன்று ரெண்டு மூணு நேர்த்திக்கு பார்த்ததும் அது நெஞ்சக்கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேர் செஞ்சொரு புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கராணை பணம் பணிவான் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கம முகனை செருவில் சாடும் தணியானி அணி ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணிய பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியா நீ சகோதரனை முருகாச்சரணம் இது ஒவ்வொரு ஐம்பத்தியோரு பாட்டுகள் இருக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆடியோவில் ஒரு பாட்டு ஒரு ஆடியோவில் பார்ப்போம் அந்த எங்கள் சுவாமி கிருப்பையாலையும் ஞானானந்தம் ஞானஸ்கந்தன பற்றி பாடுவோம் அருணகிரிநாதருக்கு கிடைச்ச ஒரு அனுகிரகம் வசத்தினா அப்படி ஒரு வசத்தி ரொம்ப வசத்தி அது கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது அப்படி சொல்லணும்னா அந்த மாணிக்க அந்த சமயக்குறவர்கள் நாலு பேர் இவர்கள் தான் சொல்லுவார் முக்கியமாக சைவ சமயக்குரர்கள் சைவ சமயக்குரல் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க நாலு மார்க்கத்தை காமிப்பார்கள் சை மார்க்கத்துல நாலு காமிப்பார் இவர் வந்து அருணகிரநாதர் அஞ்சாவது சமயக்குறவராக சொன்னார் மாணிக்க வாச்சகருக்கு கிடைச்ச ஒரு இருக்க திருவாத ஒருவர் அந்த ஊர்லாம் பிறந்தவர் அவருக்கு கிடைச்ச அனுகிரகம் ரொம்ப வசத்தியஸ்டு ஆமா அப்படி சொல்லலாம் வசத்தியஸ்டு நேர ஆனந்த நடராஜன் வந்து எழுதிண்டார் அவருடைய பாட்டுகள் எல்லாத்தையும் அறுநூத்தி திருக்கோவையார் பண்ணுக்கார் திருவாஜகம் எல்லாம் பல ஐம்பத்தி ஓரு தலைப்பில் திருவாஜகம் இருக்கு சொல்லிட்டுக்கணும் அந்த இதில் சிவோகம்லாம் வந்து ரெண்டாவது ஸ்லாட்டில் அது வருது அப்படிப்பட்டவர் வந்து பகவானை எழுதிட்டு நம்ம அழகைய அம்பலத்தான்னு போட்டு அவர் எழுதின தோடிகள் நாங்கள் இதில் வச்சுட்டார் அந்த ஆனந்த நடராஜன் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாட்சரப்படி அங்கே வச்சுட்டு போயிட்டார் மறுநாள் காற்றால் தீட்சரை எல்லாம் பார்க்கல ஆச்சரியப்பட்டார்கள் இதனுடைய அர்த்தம் என்னன்னா அவரை கூப்பிட்டு வச்சு காமிச்சு அர்த்தம் என்னன்னா ஏதோ இவர் தான் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட திராக்காசத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த நடராஜனை அப்படியே இந்த சரீரத்தோட போய் அப்படியே பஞ்சாட்சரப்படையில் ஏறி கலந்தாச்சு அவருக்கு அந்த தீட்சை கொடுத்த இடம் இருக்கேன் அது வந்து பாண்டியராஜா பணத்தை கொடுத்து தங்கத்தை கொடுத்து இனி போய் குதல் வாங்கிடுவான்னு நினச்சாரு அங்கே போகிறார் போகிறவர் வந்து பிராமணன் ரூபத்தில் சிவனடியார் வந்து அங்கே இருக்கார் சிவனடியாருங்க சிவனடியாராக பிராமண ரூபத்தில் அங்கே இருக்கார் போய் ஒரு நமஸ்காரம் பண்ணார் மரியாதை உடனே தால் எடுத்து தலை வச்சுட்டார் உடனே அவருக்கு வந்து ஞானம் அந்த கஷணமே அவருக்கு வந்து உடனே அவர் வந்து ஜீவபோதம் போய் சிவபோதமாக எடுத்து அழகாக பண்ணார் நிறையா பாடினார் எல்லா அந்த மாதிரி இந்த அருணகிரிநாதருக்கும் பூர்வ ஜன்ம சுக்கர நிறையா புண்ணியம் இருக்கணும் தன்னுடைய இந்த கடந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தவறான பாதையில் போனதுக்காக ரொம்ப வருத்தப்பட்ட அந்த அனிர்வேதம் இருக்க ரொம்ப வசத்தியாக அந்த அவ்வளோ தூரம் வருத்தப்பட்டேன் அப்போது அந்த சொல்கிறது அந்த வாரத்தை தற்கொலைன்னு ரொம்ப இதாக இருக்குது பிராணத்தியாகம் பண்ணார் பகவான் அவர் பிடிச்சிட்டார் அங்கே முருகன் அவர் கையை பிடிச்ச உடனே அங்கே பிரம்ம பிரசன் சிவமே சுப்பிரமணியம் சிவனே ஸ்கந்தன் ஸ்கந்தனே சிவன் அப்போது சிவன் பரம வஸ்து பரம்பொருள்னு சொல்லப்படுது நிர்குணமான பிரம்மத்தை வந்து அனாமம் அரூபம் நிர்குணம் இப்படின்னு என்னன்னு பார்ப்பீங்களா ஆம்னிஷன் ஆம்னி பட்டன் ஆம்னி பிரசண்ட்ன்னு சொன்னால் என்னன்னு சொல்ல முடியும் சத்தியம் ஞானம் பிரம்மன் சொன்னால் என்னென்ன எப்படி உபாசனை பண்ணுவில்லைங்க அதாவது பல ஜென்மங்களாக அடைந்த ஒரு ஞானம் இருந்து சித்தமும் அகங்காரம் அடங்கி அப்போ அந்த இருப்புங்கிற ஈர்க்கு அந்த இடத்துல இந்த நான் யாருன்னு இவர் சொல்கிற மாதிரி நம்ம ரமணவர்கள் சொல்கிற மாதிரியா தியானத்தில் தபஸில் இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது பிரம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு குரு வேணும் அல்லது ஈஸ்வர கிருப்பை வேணும் இப்போ மாணிக்கவாதர்கள் ஈஸ்வர கிருப்பை இருந்தது நம்ம அருணகிர்க்கு சுப்பிரமணிய கிருப்பை இருந்து ஞானஸ்கந்தனுடைய கிருப்பை இருந்து அப்போ சும்மாயிர சொல்லறேன்னு சொல்ல உடனே அங்கேயே ஒரு மகாவாக்கியத்துக்கு ஏற்ப சமமான ஒரு போதம் ஆயிடுது அது வந்து வரும் வார்த்தை இல்லை அனுகிரகம் என்று இருக்கார் அந்த சொல்லான வார்த்தை சொன்னது அனுகிரகமாக ஹிருதயத்துல அப்படியே பதிஞ்சிட்டும் அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான அந்த ஹிரதய கிரந்தின்னு சொல்வார்கள் வேதாந்தத்துல எல்லாம் எல்லாம் போயாச்சு அவர் தபஸில் இருந்தார் யார் அருணகிரநாதர் அப்படி இருந்தவர் தான் வழியில் வந்து சொன்னது தான் இந்த அனுபூதி அதில் நேற்றுக்கு சொன்னது வந்து ரெண்டு ரெண்டு மூணு வந்து பண்ணணும் பூத்தி அணுன்னா சேர்ந்து வர மாதிரி பூத்தின்னா அப்படியே ஆகிறதுன்னு அர்த்தம் அப்படின்னா இந்த ஜீவன் அதாவது அருணகிரநாதருடைய அந்த ஜீவன் ஸ்கந்தனான அந்த பரமாத்மாவோட போய் போய் சேர்ந்து அது வந்து போவதற்கு முன் அனுபூத்தி ஆறத்துக்கு முன்னாலையும் அனுபூத்தி ஆரத்த டயத்திலையும் அனுபூத்தி ஆறத்துக்கு பின்னாலும் அவர் வந்து இந்த கந்தர் அனுபூத்தி பாடியிருக்காங்கிறதுக்கு பிரமாணமெல்லாம் இருக்கேன் நாற்பத்தி மூணாவது பாட்டு அவர் என்ன சொல்கிறார் அனுபூதி பேச அனுபூதி பிறந்திருவேன்னு சொல்ல நாற்பத்தி அப்போ பிறந்தது வேணும் அந்த அது ப்ரெசன்ட் என்ஸில் சொன்னார் அதுக்கு முன்னால் இருந்ததுலாம் அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் ஆனது ப்ராசஸில் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் முடிஞ்சது அனுபூதி ஆனப்புறம் சொல்லி முடிச்சுருக்கார் அப்போது இந்த விஷயம் இருக்கேன் கந்தர கந்தரா கந்தரை சேர்ந்து அடையக்கூடிய அனுபூதி கந்தரை சேர்ந்து அடையக்கூடிய அனுபூத்தி அதெல்லாம் ரெண்டாம் வேற்றுமை கந்தரை ராமனை கந்தனை கந்தரால் அடையக்கூடிய அனுபூதி ஆள் அதுதான் ராமம் ராமம் ராமேண அப்படிங்கிறது மூணாவது வெற்றுமை அப்புறம் ராம அப்போ படிச்சியில் ஒரு ஏழாம் வேற்றுமையில் தான் கந்தரிடம் கந்தரின் கண் அடையக்கூடிய அப்படி காண்பிக்கிறதுனா சொல்றது தான் நமக்கு அதனுடைய விஷயத்தை புரிஞ்சு அந்த இருக்கும் அதாவது ஆத்மபோதம் ஆகல அந்த ஞான கண்ணுக்கு தனியார் கராப்பொழு இருக்கு அது இறைவன் இருக்கான் நீ ஆத்மாங்கிறது தெரிகிறாப்புல கந்தனை பிரம்மமாக பார்க்கக்கூடிய அளவில் இருக்கு கந்தனை அடைய வேண்டுங்கிறதவ வேற ஒண்ணும் வேணாம் அப்படின்னு தெரியாது இப்ப ஆத்மா போதம் இல்லாத போது பார்க்க முடியாத ஞான திருஷ்டி அதாவது அவருக்கு அந்த பிரம்ம இந்த பிரம்ம ஆகி அவர் அடையணுங்கிற போது கண்ணுக்கு ஆத்மபோதம் எப்படி கூட இருந்து அதாவது கண்ணு பார்க்குறோம் சூரியனை வெளிச்சத்தில் பார்க்குறோம் கூட இருந்து உபகாரம் பண்ணுமோ அப்படி கூட இருந்து உபகாரம் பண்ணியிருக்காரு அதனால் கந்தனை அடைவு அடைந்து அனுபவத்து கந்தனை அடைவதற்குண்டான ப்ராசஸ் கந்தனால் அனுகிரகம் பண்ணப்பட்டு அந்த எப்படி சூரிய வெளிச்சம் கண்ணுக்கு வந்து உபகாரம் பண்ணுறதோ அப்படி கந்தனால் அப்போ அனுகிரகம் பண்ணப்பட்டதுன்னு நடத்தும் அவருடைய அனுகிரக சக்தி அப்படி பாந்திருக்கு அவர் மேலே அருணகிரிநாதர் அப்புறம் கந்தன் அது கந்தனிடம் கலந்துட்டார் அதுதான் கந்தன் கண் கந்தரிடன் கண் அடைந்துட்டு கந்தரிடம் அடையக்கூடிய அனுபூத்தியும் அப்போது அந்த ஆத்மா அந்த பரமாத்மாவான பிரம்மத்தில் போய் கலந்து பிரி இது பிரிச்சு இல்லாத மாதிரி அப்படி அடைந்து ஒன்னா சேர்ந்துட்டார் அப்படி இருக்கிற போது அவர் முதல் பாட்டு மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணது அப்பா நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு அதாவது செய்யக்கூடிய அந்த அனுபூத்தி அதாவது கா பாங்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹிருதயத்தை மனசை உருக்கிறாப்பில் அப்படி பண்ண பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது இதில் சொல்கிறார் இப்படி அது ஒரு அசுரன் தேவர்களை ரொம்ப பாடுபடுத்தி எடுத்தவன் அவனை அவனை முடிப்பதற்காக யுத்த களத்தில் அவனை தாக்கி ஜெயித்த அப்படிப்பட்ட ஒப்பற்ற செயல் கொண்ட அப்படிப்பட்ட விநாயகருடைய இளைவரே தம்பியே ஆடக்கூடிய மயில் கருதும் ஆடக்கூடிய மயிலும் வேலும் வேல் ஞான சக்தியும் அணி சேவல் அழகான சேவல் அப்படி அடியன் எப்பொழுதுமே பாடக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணுவாயாக அதுவே என்னுடைய ஒரு தொண்டு முருகனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு சிவ தொண்டாக அனுகிரகம் பண்ணுவாயாங்கிறார் தேவர்களை எப்பொழுதும் கஷ்டப்படுத்தின்றிருந்தார் அந்த கஜமுகாசுரன் சொல்லப்பட்ட ஒரு ஆசுரன் அவனுக்கு வந்து பரமேஸ்வரன்ட்ட தபஸ் பண்ணி வர வாங்கியிருக்காங்க அப்போ பார்த்தார் எல்லா தேவர்கள் கஷ்டப்படுறாள் அப்போ போர்க்களத்தில் சண்டையில் போய் அவனை முடித்தும் தன்னுடைய தும்பிக்கைன்னு சொல்லப்பட்ட ஒரு ஒரு ஞானமே சுரூபம் அடுது அவன் அஜான சுரூப்பம் அதால் அவனை முடித்தும் வென்று மற்ற தேவர்களெல்லாம் தோப்புகரன் போட வைத்தான் அப்புறம் வந்து எல்லா தேவர்களும் அவனை முடித்த விநாயக பெருமானுக்கு தோப்புகரன் இவர்கள்லாம் போட்டார்கள் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு உண்டான தம்பியாக இருக்கக்கூடிய இளைய தம்பியாக இருக்கக்கூடிய அறுமுக கடவுளையும் ஆடக்கூடிய மயிலையும் வேலாயுதத்தையும் அழகான சேவலையும் நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாப்புல துதி பண்ணுறாப்புல பாடக்கூடிய ஒரு சிறந்த கைங்கரியம் பணி அதை வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுவாய் அதுவே தொண்டாக சென்று எனக்கு அனுகிரகம் பண்ணுவாய் ஆனால் இதுதான் இதிலேயே அவர் வந்து ஏற்கனவே இப்போ பண்ணுகார் முத்தி தருவத்தில் எடுத்து கொடுத்து அனுகிரகம் பண்ணுக்கார் முன்னாலேயே முருகப்பெருமான் வயலூர்லேயும் மறுபடியும் வந்து எடுத்து கொடுத்து நீ வந்து இப்படி பாடுன்னு வேறு சொல்லிருக்கார் அதனால் அப்போது அதுக்கப்புறம் அவருடைய பணி தொடங்கிட்டு அது மாதிரி எடுத்து ஆடும் பறியும் இந்த ஆடக்கூடிய ஒரு மயிலை காண்பிக்கிறார் இந்த நர்த்தனங்கள் நர்த்தனங்கள் வந்து இருக்கக்கூடிய கலை கலைகளில் பேர் போனவர் நடராஜர் அந்த விஷத்தையே கண்டத்தில் வச்சுருக்கார் அவர் நீலகண்டார் மயில் இல சுபாகமாகவே யாரும் சொல்லிக் கொடுவோம்னா தானாக ஆடக்கூடியது அப்படி மயிலும் விழங்கொண்ட பாம்பை அடக்கக்கூடியது அந்த ஒரு சக்தி அதுக்கு உண்டு அந்த மயிலுக்கு நீலகண்டம்னு வேறு பேர் உண்டு நீலக்கிரீவ ரத்ன கலாபமயிலேன்னு மயில் வர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் அந்த நடராஜ மூர்த்திக்கு சொரூபமே அந்த மூர்த்தியே ஒங்கார பணவை சுரூப்பம் அது பார்க்கலாம் சிவ சித்தாந்தத்தில் சொல்கிறதுண்டோ தூக்கி இடது கால தூக்கினதே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியது பஞ்சகிரத்தியமாக அது காமிக்கிறது திருஷ்டி திருசம் மாற அணு அனு திரோதான அனுகிரகத்தை காமிக்கிறதுன்னு சொல்லுவார்கள் அந்த இடது தூக்கின பாதமே அனுகிரக பாதம் அதை அதே மாதிரி இந்த தோகை வைத்து ஆடுற போதும் மயிலும் அதே பிரணவத் சுரூபத்தை நம்ம முருகன் ஏறக்கூடிய மயிலோ வாகனம் ரொம்ப ஒரு கஷணத்தில் அகில லோகத்துக்கு இப்படி சுற்றி வரக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்ட ஆடுமைகள் என்பது அறியேனேன்னு சொல்கிறார் இல்லையா அப்படி அப்புறம் பரமேஸ்வரனை சிவனை வரும் வ வரும் வரும் அளவில் உன்னுடைய உலகுடைய கொடியில் வர சித்திர கலாபம் இல்லாமனு சொல்கிறார் இல்லையா பரமேஸ்வரனே ஆச்சரியப்படுற மாதிரியும் விய அதை பற்றி போற்றக்கூடிய அளவில் சந்தோஷப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அதிவேகமாக இருக்கார் அப்படிப்பட்ட நம்ம முருக பெருமான் இந்த ஒரு மைல் மேலே ஏறிடு பல தூரம் பல மைல்கள் அதை கடந்து பக்தர்களுடைய முருகனியார்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறார் அந்த மயில் வாகனமாக இருக்குது அதனுடைய சக்தியும் அளவில்லாததும் தோகை வந்து அதனால் அசையக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய காற்று பட்டு ம மலைகள் அசகின்றன மற்ற குல சில மலைகள் அப்படி பொடி பொடியாகிறது எது சூரபத்மனை முடித்த உடனே ரெண்டு ரூபமாக எடுத்தான் இல்லையா அந்த பராக்கிரமம் இருக்கேன் அது ஒன்று மயில் இன்னொன்று சேவல் அப்போது ஒரு சமயம் ஒரு சின்ன சம்பவம் ஒரு கதை நடக்குது திருப்பார் கடையில் அப்படி சுற்றின வரபோதும் அந்த அதிசேஷன் ஆயிரம் பணாமணி கொண்டு அதில் வந்து படித்திரண்டு யோக நிலையில் மகாவிஷ்ணு போகிறபோது தலை தட்டி விட்டுருத்தோம் தலையை தட்டி விட்ட உடனே ஆடி போயிடுத்து மகா அந்த ஆதிசேஷன் அப்போ படித்துட்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பதறியை ஏந்தார் அவருக்கு மார்பலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவளும் பயந்து பயந்து போயிட்டார் அப்படி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆதிசேஷனுடைய தலையிலையோ ப பணாமடிகளில் நிறைய மாணிக்க ரத்தின நிறைய பல பல பல பணம் நடிக்கிறது அந்த மகாவிஷ்ணுனுடைய கையிலையோ அந்த பாஞ்சஜனியும் சக்கராயுதம் இருக்கு அதுவேற பழப்பு அதெல்லாம் எல்லாம் அந்த மயிலனுடைய திருவடிகள் இருக்காப்புல இருக்குங்கிறாப்புல அப்படி அலங்காரத்தில் பார்க்கலாம் அலங்கார கந்தர் அலங்காரத்தில் அப்படி சொல்றாரு அப்படியும் பரிங்கிற வார்த்தை குதிரைக்கும் சொல்லப்படும் அப்போ பர பரம் அதாவது பரங்கிறது தெரியும் பரம்னா அது தாங்கிறது அப்படி தாங்குதல முருகனையே தாங்கிறது இல்லையா அப்படி சொல்கிறது அப்பிர துரகமும் திருப்புகழில் வருது இல்லையா பக்கரை பக்கரை திருப்புழ அதில் வருது இப்படி வேல் அடுத்தது மா முருகனுடைய ஆயுதம் சக்தி ஆயுதம் சக்தியாக இருக்குது சக்தியினுடைய சொரு வெல்லுன்னு முதல் நிலை அதுனா ஜெயிக்கிறது வேல் அந்த வெள்ளில் ஜெயிக்கக்கூடிய வேலையை அந்த வேல் செய்கிறது ஞானமே ஜெயிக்கிறது ஞானத்தால் மோட்சங்கிறது சித்தாந்த அப்படி ஞானங்கிற வார்த்தை பொதுவானது என்னன்னா பரஜானம் அதாவது பிரம்ம ஜானத்தை தான் குறிக்கக்கூடியது அது வந்து தான் அக்ஞானத்தை முடிக்க முடியும் மாயான அக்ஞானத்தை முடிக்க முடியும் தமிழில் அதுக்கு ச நவமாக சொல்கிறதுன்னா அறிவு தான் ஞானத்திற்கு அறிவுக்கு மூணு லட்சணம் சொல்லணும் ஆழமாகவும் இருக்கணும் அறிவு அகலமாகவும் இருக்கும் கூர்மையாகவும் இருக்கணும் அது மாதிரி இந்த வேலனுடைய அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி அகலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் இருக்கு அப்போ ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே இதை வந்து சூப்பராணத்தில் சொல்லுவார் மாணிக்கவாறு அப்படி ஆடும் பறினார் மயிலை சேவலை அணி சேவல்னார் அப்படின்னு அர்த்தம் வேலை வந்து கதிர்வேல் வடிவேல் அவஜரவேல் அப்படின்னு சொல்லாமல் வெறுமை வேல் சொன்னது என்னன்னா எந்த ஒரு அடைமொழி இல்லாமையே ஞான சுரூபமாக இருக்கிறதுனால ஞான் வந்து வேல் இது வந்து மயிலும் சேவலும் அசுர சம்பந்தம் சூரபத்மனுடைய முடிக்கிற போது முருகனுடைய அனுகிரகத்தால் அப்படி ஆயிடுச்சு வேல் வந்து ஞான சுரூபம் அதனால் அதை வந்து அதுக்கு தனியாக ஒரு அடைமொழி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் பொழுது சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றின்னு ரெண்டு இதில் அவர் அப்படி சொல்கிறார் நம்ம அக்கட்சியை பசிவாச்சாரன் அதனால் ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் சேவல் இருக்கு நடுவில் நடுநாயகமாக நம்ம சுவாமி இருக்கார் அதை கிராஸாக வச்சுட்டார் அவருடைய வேல் இது என்ன ரெண்டு மறுபடியும் சேரக்கூடாதுங்க அப்படி வச்சுட்டு இருக்கார் பற்றி நம்ம பாடுவது தான் நம்முடைய ஒரு சின்ன ஒரு தமாஷான ஒரு ஒரு பஜனை பாட்டை உண்டு வேலை பற்றியும் பாடுவதே நம்முடைய காலையும் மாலையும் பாடுவதே நம்முடைய வேலைங்கிற அப்பள ஒரு இது உண்டு அப்படியும் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடியது தான் அந்த ஞான வேலை இருக்குது அது சொல்கிறது வந்து பாக இதில் காந்தத்தில் சொல்கிற போது பரமேஸ்வரனே அதை கொடுத்தா சொல்ல முடியும் அது அந்த சக்திநாதன் அந்த சக்தி வந்து அபின்னமான சக்தி பரமாத்மாக்கு அப்போ பரமாத்மாவாக இருக்கக்கூடிய சிவன் மற்ற இதில் ஆம்பாள் கொடுத்ததாக இருக்க இருக்கட்டும் காந்தத்தில் சொன்னது என்னன்னா பரமாத்மாவோட அபின்னமாக இருக்கக்கூடிய தான் அந்த சக்தி அந்த சக்தியை அந்த பரமாத்மா தான் அது அந்த சக்தி தான் ஞானஸ்வரூபமானது அதனால் தான் அப்படி விற்கிறாப்பில் வச்சுட்டுருக்கார் அப்படி சேவல் வந்து அழகான பறவை அது காற்றால் சூரிய உதயத்தை காத்து காத்துருக்கும் முருகனுடைய சேவலும் ஞான சூரியனான முருகனை அவனுடைய அவனுடைய பிரசன்னத்தையே காண்பிக்கிறது பறவை காண்பிக்கிறது வீரம் இருக்கக்கூடிய ஒரு பறவை அத அலங்காரத்திலையும் சொல்றார் வேலைக்காரன் வகுப்பு அதிலையும் சொல்றார் வேலவன் பால் வந்த வாகைப்பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள சலுதி கிஞ்சி துடைப்பட்ட தண்டகாடம் தண்ட அண்ட கடாகம் உதிர்ந்த துடுபடலும் இடைபற்றுக்கொண்ட மாவேறு வெப்பும் இடிபட்ட வேணும் அப்படி சொல்கிறார் அதனால் என்னென்னா அண்ட கடாகங்கள்லாம் அப்படி அதனுடைய சத்தத்தை கேட்டு அதாவது அந்த இது அதனுடைய சவுண்டு சவுண்டு இருக்கேன் அந்த வேவ்ஸை பார்த்து அதான் பல டிபியில் இருக்கும்னு சொல்கிறார் டிபி அம்மா அது வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போனால் அந்த சப்தம் வந்து தாங்க முடியாது அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் மாதிரி வச்சுக்கலாம் நாய்ஸ் பொல்யூஷன் வச்சுக்கலாம் அப்போ அந்த சப்தங்களை கேட்டு அந்த கடகங்களை உடைறாப்புல இருக்கான் மலைகள் எல்லாம் இடிஞ்சு போகிறாப்புல இருக்கான் அப்படி ஒரு சக்தி படைத்ததாக இருக்குது சேவல் அதனால் என்ன சொல்ல வரார் அன்பர்கள் மிகவும் பிரியத்தோட பக்தியோட சேவலை பார்த்தா நமஸ்காரம் பண்ணி முருகனை சிந்திக்க வேண்டும் கருடனை பார்த்து எப்படி ஹரிஹரின்னு சொல்கிறாப்புல இது வந்து இவருடைய கொடியாச்சேன் சேவல் அதனால் சேவலை பார்த்து முருகா முருகன் நமஸ்காரம் பண்ணுறாப்புல வரணும் இதனால் என்ன ஆணவ மலம் அகங்கார மலம் தொடங்கி சிவஜான போதம் ஏற்படும் சிவஜான போதம் ஏற்படுறதுக்கும் இது ஒரு ஒரு உயர்வாக இருக்குது வயலூரில் அப்படிப்பட்ட நம்ம வடிவேர் பெருமான் முருகன் அருணகிரிநாதிற்கும் மயிலையும் வேலையும் சேவலையும் வச்சு திருப்புகல் பாடுவதற்காக அனுகிரகம் பண்ணார் அவர் அதை வச்சு தான் இந்த பக்கரை திருப்புகள் பாடினார் அவர் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷியனும் உக்ர துரக உக்ர துரக நீபம் இல்லையா அதில் சொன்னார் மயில் வந்து வாகனம் விந்து வேல் வந்து ஞானமான கலை சேவல் வந்து நாதம் இப்போ நாதம் பிந்து கலைங்கிறது இந்த சிவ சைவ சித்தாந்தான அந்த சித்தாந்தம் தான் இங்கே விடும் அந்த மூன்றுக்கும் தலைவராக இருக்கார் நம்ம முருகப்பெருமான் நாத பிந்து கலாதீன மோனமான்றது இல்லையா மாதிரி அப்போ அப்படிப்பட்ட மயிலையும் வேலையும் சேவலையும் பொழுந்தி துரிக்கக்கூடிய ஒரு வேலையை வேலையை துரிக்கும் வேலையை எனக்கு வேலையாக அருள்வாயிலும் காலையும் மாலையும் பாடுவோம்னு சொல்கிற மாதிரி அருணிங்கநாதர் இங்கே காண்பிக்கிறார் அப்போ இந்த வேல் மயில் சேவலையும் பாடினா என்ன கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அதுதான் அதனுடைய அர்த்தம் கஜமுகாசனை முடித்து அந்த மகாகணபதியுடைய சகோதரனையும் மயிலையும் வேலையும் சேவலையும் பாடக்கூடிய ஒரு பணியை எனக்கு தந்தருள் வாயில் பிரார்த்தனை பண்ணுறார் ணமஸ்துல்முரு கோர